ओम प्रपन्न पारिजाताय कृष्णाय यदा ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா भगवान श्री कृष्णर தேஜோவி மாமக்கன்பம்மணத்துஞ்சிக்கணம் அதாவது மெய்ப்பொருள் பரம்பொருளை தெரிஞ்சுக்கணம் இந்த படைப்பு மெய்ப்பொருளை பரம்பொருளை சார்ந்துதான் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உபதேசம் பண்ணி இந்த படைப்பிலே பற்றை நாம் விட்டுவிட்டு மெய்ப்பொருளை உணர்வதையே நம்முடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பிறகு அந்த மெய்ப்பொருள் இந்த தன்னுணர்வாகவே விளங்கி கொண்டிருக்கிறது தன்னுணர்வுக்கு ஆதாரமாக இருப்பதே மெய்ப்பொருள்தான் தன்னுணர்வு என்பது அதாவது இண்டிவிஜுவாலிட்டி ஜீவத்துவம் என்பது பிரம்மத்தின் மீது மாயையால் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொண்டோம் இந்த உடம்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவாக தோன்றுகின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை புண்ணியம் செய்த முயற்சியாளர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் புண்ணிய செயல்களை செய்யாதவர்கள் முயற்சி பண்ணினாலும் தெரிந்து கொள்வதில்லை என்று கடைசி ஸ்லோகத்திலே பூர்த்தி பண்ணினார் எதந்தோ யோகினஷ்ச்சைனம் பசியந்தியாத்மன்யவஸ்திதம் எதந்தோ பிரகிருதாத்மனஹா நயனம் பசியந்தி அச்சேதசஹா என்று உபதேசம் பண்ணினார் இப்பொழுது எல்லாவற்றையும் வகுத்து தொகுத்துச் சொல்கின்ற முறையிலே உபதேசம் பண்ணப்போகிறார் அந்த மெய்ப்பொருளை சூரியன் ஒளிர்விக்காது சந்திரனும் ஒளிர்விக்காது என்று உபதேசம் செய்த பகவான் எல்லாவற்றையும் ஒளிர்விப்பது ஒரு தனி வஸ்து அதாவது ஜீவனையும் பிரபஞ்சத்தையும் இயக்குவது அல்லது இயங்குவதற்கு காரணமாக இருக்கிற ஆதார தத்துவம் மெய்ப்பொருளே என்பதை இங்கே உணர்த்த தொடங்கியிருக்கிறார் எல்லாம் ஒன்று என்பதை உணர்த்த போகிறார் அத்வைத சித்தாந்தத்தை பதினைந்தாவது ஸ்லோகத்திலே சொல்லி நிறைவு செய்யப் போகிறார் இந்த ஸ்லோகத்திலே சொல்லக்கூடிய சொற்களுக்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் எது ஆதித்யகதம் தேஜகா யாதொரு பிரகாசமானது சூரியனிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அது மட்டுமல்ல அகிலம் ஜகத்து பாசயத்தே அந்த சூரியனுடைய ஒளியானது அகிலம் ஜகத்து பிரபஞ்சம் அனைத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது ஆக யாதொரு ஒளியானது சூரியனிடத்திலே வெளிப்பட்டு உலகம் அனைத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறதோ எது சந்திரமசி எது தேஜகாங்கிற சப்ளை பண்ணிக்கணும் இதுலயே இருக்கு எது தேஜகா யாதொரு பிரகாசமானது சந்திரனிடத்திலே விளங்கி கொண்டு உலகம் அனைத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறதோ எது தேஜகா அக்ரவுபாசையதே யாதொரு ஒளியானது பிரகாசமானது நெருப்பிலே வெளிப்படுகின்றதோ எல்லா மக்களுக்கும் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ தது தேஜகா அந்த ஒளியானது மாமகம் வித்தி என்னை சார்ந்தே அந்த ஒளியானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் என்பார் திருமூலன் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே என்பார் திருமூலர் இந்த உடலை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இதற்குள்ளே உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளத்திலே உணர்வு தத்துவம் மெய்ப்பொருளை உணர்ந்து அதை இடைவிடாமல் சிந்தித்தோமேயானால் நாம் எப்பொழுதும் அமைதியிலும் ஆனந்தத்திலும் திளைத்திருக்க முடியும் என்பது இந்த பாடலினுடைய பொருள் ஆகவே இறைவன் நம் ஸ்வரூபமாகவும் இருக்கிறார் பிரபஞ்ச ஸ்வரூபமாகவும் இருக்கிறார் என்பது கருத்து ஆகவே தன்னுணர்வாகவும் உலகமாகவும் விளங்குவது ஒரே மெய்ப்பொருள்தான் என்பதை குறிப்பதற்காகவே இந்த உபதேசங்கள் தொடர்ந்து உபதேசிக்கப்படுகின்றன தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நாளை படித்து தெரிந்து கொள்வோம் யதாதித்யகதம் தேஜஹா